நீங்கள் செல்வதற்கு உங்களை நான் எச்சரிக்கிறேன் கணவனின் சகோதரர் செல்லலாமா என்று மதீனவாசிகளில் ஒருவர் கேட்டார் கணவனின் சகோதரரும் மரணம் போன்றுதான் இன்று நபி சொல்லாஹும் அலிகும் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஐந்து இரண்டு மூன்று இரண்டு முஸ்லிம் இரண்டு ஒன்று ஏழு இரண்டு